வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இது அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு ஒரு பிரமுகர் விருந்தளித்தார் ஒரு தமிழரில் கவனித்து திருப்பார் கடலில் எவ்வளவு அழகாக சீனிவாசன் துயில் கொள்கிறான் என்றார் விருந்தளித்தவர் பால் தமிழரை வாங்கி பார்த்தார் பண்டிதமணி சொன்னதன் உண்மை விளங்கிற்று சீனி அதாவது சர்க்கரையில் வாசம் செய்யக்கூடியது எறும்பு என்பதால் சீனிவாசன் என்று குறிப்பிட்டு அது பாலில் மிதக்கிறது என்பதை பண்டிதமணி நயமாக கூறியதை ரசித்தார் அவர் நன்றி